அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்று இறைவனுடைய இலக்கணங்களை நான்கு குரட்பாக்களிலே பார்த்திருக்கிறோம் அத்தகைய இறைவனை வழிபடுகின்ற முறைகளையும் அதனுடைய பயன்களையும் பார்த்திருக்கிறோம் இந்த ஐந்தாவது குரலிலே கடவுளுடைய லட்சணம் இறைவன் என்று சொல்லப்படுகிறது இறைவன் என்று சொன்னால் அனைத்து பொருள்களிலும் வியாபித்திருப்பவன் பெர்வேடிங்னு சொல்கிறோம் இல்லையா விறகில் தீயைப் போல பாலில் படு நெய்யை போல எல்லா பொருள்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் இறைந்திருப்பவன் இந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் இருக்கிற பத்து குரலில் ரெண்டு இடத்துல இறைவனுங்கிற சொல் வருகிறது கடைசி குரல் பிறவி பெருங்கிடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் சொல்ல போகிறார் அங்கே இறைவன்கிறதுக்கு வேறு ஒரு பொருள் கொள்ள போகிறோம் இங்கே இறைவன் சொன்னால் தேச வியாபி சர்வதேச வியாபி எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அவர் இல்லாத இடம் இல்லை அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அப்படின்னு தாய் மாணவர் திருவருள் விலாச பரசிவ வணக்கத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கு இங்கு எனாதபடி அங்க இருக்காரா இங்க இருக்காரான்னு சொல்ல முடியாதபடி எும் பிரகாசமாய் எல்லா இடத்திலும் விளங்குகிறார் அவர் நாம் அறிவுபூர்வமாக தொடர்பு கொண்ட அந்த உண்மை நமக்கு விளங்குகிறது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை நாம் ஒரு ஃபோனில் கிரகிக்கிற மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவன் உள்ளத்தினுள்ளே வெளிப்படுகிறான் என்பதைத்தான் மலர்மிசை ஏகி பார்த்தோம் வாலறிவனாக உலக முதல்வனாக இருக்கின்ற இறைவன் உள்ளத்தின் வெளிப்படுகிறார்னு பார்த்தோம் ஆக இறைவன் என்ற சொல்லுக்கு கடலில் நீரை போல விரைகில் நெருப்பைப் போல நகைகளில் தங்கத்தை போல ஆடையில் நூலை போல குறுக்கும் நெடுக்கும் அவன் வியாபித்திருக்கிறான் வேதங்கள் ஓதம் புரோதம் என்று சொல்லும் அதாவது குறுக்கும் நெடுக்குமாக அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா இடத்திலும் இருக்கிறான் இறைந்திருப்பவன் இறைவன் சாதாரணமாக சொல்றாங்க இல்லையா பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இறை தேடுவதோடு இறையும் தேடும்பாங்க இறைனா உணவு சாப்பிட்றோம் அந்த ராவேர இந்த ராவேர அந்த ராவேர ஆக இந்த வல்லினம் எல்லினமெல்லாம் நமக்கு புரியணும் ஆ இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அவ்வளோதான் இதில் இழக்கணும் அதாவது இறைவன் கோவிலில் இருக்காரா இல்லை கைலாசத்தில் இருக்காரா வைகுண்டத்தில் இருக்காரா அப்படின்னா அங்கெல்லாம் சிறப்பாக வெளிப்படக்கூடும் ஆனால் அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் இந்த பெயர்களும் வடிவங்களும் செயல்களும் இயக்கங்களும் அந்த பெரிய உண்மையை மறைத்திருக்கின்றன எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த குரலை பல முறை நாம் சிந்திச்சுட்டே இருக்கணும் இந்த குரலை ஒரு நாளைக்கு நாம் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு தடவையாவது அதாவது எப்பொருள் எத்தன் மெய்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற அந்த குரலை ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு தடவையாவது சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கும் இறைவன் என்பதும் மெய்ப்பொருள்ங்கிறதும் ஒன்று தான் தான் இன்னொரு பேர் இறைவன் ஆக இவ்வளவுதான் இலக்கணம் ஆக முதல்ல உலகத்துக்கு ஜெகத்துக்கு காரணம் உபாதான காரணம் இரண்டாவது நிமித்த காரணம் அவர் உள்ளத்தின் உள்ளே உணர்வாக வெளிப்படுகிறார் அவருக்கு விருப்ப வெறுப்பு கிடையாது அப்படின்னு சொன்னோம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த தத்துவத்திற்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்று யாரும் இல்லை வேண்டியவனிடத்திலும் அவர் இருக்கிறார் நாத்திகனிடத்திலும் அவர் இருக்கிறார் ஆத்திகனிடத்திலும் அவர் இருக்கிறார் ஆத்திகனோ நாத்திகனோ விரும்பினாலோ வெறுத்தாலோ அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவராகத்தான் அவர் இருக்கிறார் அவர் யாரையும் விரும்புவதும் இல்லை இது ஆழ்ந்து இறைவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய அருளோடு கூடிய அறிவு நூல்களை நன்கு ஓதி பொருள் உணர்ந்து உள்ளத்தின் தியானிப்பவர்களுக்கு அற வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்குத்தான் இந்த உண்மை விளங்கும் இல்லை என்றால் இறைவனை பற்றி ஒன்றுமே புரியலையே புரியலேன்னு சொல்லி கொண்டிருப்பார்கள் அதுக்காக படிக்கணும் அதை படித்து அதில் நாம் சாதனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் சத்சங்கத்தில் நல்லவர்களுடைய இணக்கத்தில் இருந்தாதான் இந்த செம்பொருள் கண்டார் வாய்சொல் அப்பேற்பட்ட பெரியவங்களுடைய வாய்ச்சொல்ல கேட்டா தான் நமக்கு இந்த உண்மை விளங்கும் மேலும் கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்